இன்றைய அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ செவிடா இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது தளராத இதற்கு என்றும் ஒன்றும் இல்லை தடைகளையும் சோதனைகளையும் தாண்டும் ஒருபோதும் அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்களாக இருக்க கூடாது அதே சமயம் தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் நதியாக ஆம் தண்ணீராக இருக்க வேண்டும் எப்படி உழைக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் ஏன் சேமிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தானாகவே கற்றுக்கொள்வார்கள் உச்சியை தொட செவிடா இருந்த இரண்டு சிறிய தவளைகள் சேர்ந்து தங்களுக்குள் ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டன ஓட்டப்பந்தயத்திற்கான நாளும் நெருங்கி வந்தது தவளைகளின் ஓட்டப்பந்தயத்தை பலரும் கூடியிருந்தார்கள்ட்டந்தயத்தில் தவளைகள் ஓடி அருகில் உள்ள ஒரு உயரமான கோபுரத்தை தொட வேண்டும் அதுதான் போட்டி விதி முதலில் தொடுபவர் வெற்றியாளர் போட்டியும் ஆரம்பமானது கூட்டமாய் கூடியிருந்தோர்கள் பலரும் இது சுலபமான போட்டி இல்லை உங்களால் அந்த கோபுரத்தை அடைய முடியாது என்று தவளைகளை நோக்கி பலரும் பலவாறாக கத்தி கொண்டிருந்தனர் ஒரு சிலர் இந்த தவளைகளால் இந்த கோபுரத்தின் உச்சியை தொடவே முடியாது அதற்கு நிச்சயம் சாத்தியமே கிடையாது என்றும் கூறினார்கள் கூட்டத்திலிருந்து இப்படியாக கோசங்கள் பல வந்த வண்ணமே இருந்தன மெல்ல ஒவ்வொரு தவளைகளாக தங்களால் முடியாது என்ற வகையில் சோர்ந்து போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டன இதில் எந்த தவளையும் அந்த உச்சியை தொட போவதில்லை அது ரொம்ப கடினமானது என்று கூடியிருந்தோர் தங்கள் கோஷங்களை மீண்டும் தொடர்ந்து களைப்படைந்து போட்டில் இருந்து நீங்க ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டுமே மேலே மேலே முன்னேறி கொண்டிருந்தது எல்லா தவளைகளும் கோபுர உச்சியை தொடுவது சாத்தியமற்றது என எண்ணி இடையிலேயே பொட்டிலிருந்து விலகிக்கொள்ள ஒரு சின்னஞ்சிறிய தவளை மட்டும் உச்சியை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தது சில வினாடிகளில் உச்சியை தொட்டு வெற்றியும் கண்டது அனைவரும் வியந்து போய் எப்படி இந்த சிறிய தவளையினால் மட்டும் முடிந்தது என்று வினவினார்கள் அப்போதுதான் தெரிந்தது கோபுர உச்சியை தொட்ட அந்த தவளைக்கு காது கேட்காது என்று மற்றவர் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல என்ன செய்கிறார்கள் என்பதே முக்கியம் யார் எதை சொன்னாலும் நம்ப சிந்தித்து நல்லதை ஏற்றுக்கொள்ளலாம் சொல்பவர் யார் என்பது முக்கியம் செய்திகளே முக்கியம் அனைவரது நல்ல கருத்துக்களையும் ஏற்போம் தன் வெற்றியின் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் தவளையைப் போல் இருந்து தேவையற்றதை நீக்கி தேவையானதை பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருந்து பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி